மைமை உண்டதாக மறுபடிய இந்த வாரத்தின் திருச்சபியோடு சேர்ந்த கத்தரை ஆராதிக்கவும் இன்றைக்குரிய ஆலோசனை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மயமையும் கடந்த வாரம் முழுவதும் கத்தரை எனக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக கத்திராய் தேவன் அமைய செய்தபடினாலும் ஆண்டவரை நான் வாழ்த்துகின்றேன் பல புதியவர்கள் வந்து தீவிக ஆலோசனை தேவாலயத்தில் பெற்றுக் அன்று ஊழியத்தை செய்யவும் கடந்த வாரத்தில் கருத்து ரானபுரம் செய்திருந்தார் அதற்காக தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறார் ஒரு அரசு அதிகாரி ரிட்டையர்டானவர் தொழில் நடத்துகின்றார் அவர் அதில் பலவிதமான தோல்வி இடங்கிருக்கிற நேரத்தில் நம்முடைய சபை அறிந்த ஒருவர் சபையை பற்றியும் சபையினுடைய பற்றியும் ஊழியர்களுடைய அனுபவங்களை பற்றியும் அவருக்கு சொல்லி இருக்கிறார் அவர்களை கேள்விப்பட்டு அவர் நேற்று தினத்தில் இங்க வந்திருந்தார் காலையில் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அவரோடு நான் பேச ஆரம்பித்த போது அவர் கேட்டார் நீங்கள் தான் நரகத்துக்கு போய் திரும்பி பிழைத்து வந்தவர்கள் கேட்டார் ஆமாம் என்று சொன்னேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக நரகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் நரகத்தை பற்றி வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை அது என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அங்க ஐயோ என்கிற சத்துவம் தான் உண்டாகிறது அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு இடம் நரகம் என்பது அது அக்கிலையும் கல்லறையும் இருக்கிற கடல் அங்கே ஒரு குழம் சாவாமலும் அக்கினி அமையாமலும் இருக்கும் என்று வேகத்தில் எழுதியிருக்கிறது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது கடைசி அதாவது ஒரு மனிதனுடைய கொடுமையினுடைய கடைசி என்னென்றால் பல்லைதான் கிடைப்பான் வேற அருமையாள நாள் செய்ய இயலாது அவனுக்கு அதிக கஷ்டம் வந்துவிட்டால் அவன் பல்லைதான் கிடைப்பான் ஆனபடினால அதாவது அவருக்குரிய கொடுமையான இடம் அந்த நரகத்திற்கு எந்த ஒரு மனிதனும் போய்விடக்கூடாது என்பது நான் அனுபவித்தும் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று நான் அவரிடத்தில் சொன்னேன் விவரங்களை கேட்டார் சொன்னபோது கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்படின்னா அவர் சொன்னார் நானும் பிரசன்னம் பண்ணுவேன் இப்படி அனுபவங்கள் உண்டு சொன்னார் எல்லாம் இருக்கட்டும் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்படாமல் எந்த பிரசங்கம் பண்ணியும் அதாவது உங்களுக்கு அதிக ஆய்ச்சலையடைவோம் என்று அறிந்து உங்களுக்கு அனைவர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக என்று ஆக்கோபத்தினுடைய நிறுவத்தில் எழுதுகிறார் தேவனால் நியமிக்கப்படாது தேவனால் அழைக்கப்படாது தேவனால் அபிஷேகிக்கப்படாது தேவன் தோந்து விடாத எந்த ஒரு செய்ய தேவனுடைய வாக்கியங்களை பேசுவது கஷ்டமான காரியம் என்று பல காரியங்களை அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர் அவ்வளவு செய்கிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையோ நரக இருக்கிறது அவைகளுக்காக வந்து ஜெமம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் நீங்கள் ஆராதனைக்கு வாருங்க கருத்தர் சொல்லும் போது நாங்கள் அந்த காரியத்தை செய்வோம் என்று சொல்லி அனுப்பினேன் மகிமை உண்டாவதாக கடந்த வாரத்தில் நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு அனுபவம் ஆனது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நான் வந்து காலையினுடைய காலேஜம் எனக்கு வெளியே இன்னொரு புரோக்ரம் இருந்தது ஒரு உபவாசபத்திற்கு போக வேண்டும் இன்னொரு இடத்திற்கு அப்படி இருக்கின்ற அதே நேரத்தில் நான் கால ஜபத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்தமாக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நான் ஜபம் அந்த ஜபத்தை ஆரம்பிப்பதற்காகத்தான் ஜபத்திற்கு சென்றேன் அங்கு சென்ற ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார் புதிய அனுபவங்கள் உண்டானது என்னுடைய ஆவிக்குரிய மண்டலம் திறந்தது அப்படி இருக்கின்ற நேரத்தில் பல நிகழ்ச்சிகளை நான் பார்த்துக் அதே நேரத்தில் நம்முடைய சபைநீடு மக்களுக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும் இருதயத்தில் அவர்களை நிறுத்தி அந்த ஜனத்தை ஆரம்பித்த போது ஆதிக்க ஆவிக்குள் ஆகி ஆவியானவர்களை ஆட்கொள்கின்ற நேரத்தில் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல குழுமியில் இருக்கின்றார்கள் எல்லாருமே ஒவ்வொரு அளவுக்கு எல்லாருடைய முகமும் எனக்கு தெரிகின்றது குவியலாக நிற்கிறார்கள் அவருடைய இறுதியத்திற்குள்ளே ஆவியில் என்ன இருக்கிறது என்பதை நான் அப்படியே ஓபனாய் பார்க்கிறது திறந்து வைத்திருக்கிற ஒன்று இருதயம் எப்படி இருக்குமோ அந்த வருடமாக ஒவ்வொருவருடைய இழையமும் அது கண்ணவராக தெரிகின்றது யார் யார் யார் அவருடைய அனுபவங்கள் என்ன உள்ள பார்க்கத்தக்கதாக இருந்தது ஒரு சிலருடைய பலருடையில அப்படியே நான் பார்க்கின்றேன் இன்னும் ஒரு சிலருடைய இதயத்தில் இந்த வேளாகவும் இப்படியே திறந்து சரி அவர்களுடைய கற்றோட வார்த்தை பதிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிந்து தேவனுக்கு மகிம உண்டாவதாக இப்படி நான் இவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் ஒரு சிலருடைய மலையிலும் தண்ணீர் கசையும் அல்லவா அப்படி தண்ணீர் கசிந்து கொண்டே கசிந்து கொண்டே இருக்கிறது இவைகளை நான் பார்த்தேன் இப்படி பல அனுபவங்களை பார்த்தேன் இவை பார்க்கும்போது தண்ணீர் கசுகிறது அல்லவா இவருடைய ஆவிக்குறை ஜீவம் இன்னும் பெருக்கெடுக்க வேண்டும் நீதிமன்ற உள்ளத்திலுமே சீவுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று வெளியிருக்கிறது அந்த அனுபவம் மக்களுக்கு உண்டாக வேண்டும் ஆவிக்குறை இவ்வளவு அனுபவத்தில் இருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன் அன்றைய நாமத்திற்கு மயமே உண்டாவதாக அறிவியானவர்களே இந்த காலம் முக்கியமான காகமாக இருக்கிறது நம்முடைய மக்கள் எப்படியும் ஆளுக்கிற மண்டலம் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற அதை மக்கள் எவ்வளவு மேன்மைக்குரியவர்களாக இருக்கிறதை நாம் ஏற்கனவே பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் அன்றைய பரிசுத்த நாமத்திற்கு மயமே உண்டாவதாக மழையானாலும் இருட்டானாலும் சூழல் எதுவானாலும் ஒவ்வொரு ஆராதனையே மக்கள் குடும்பப்படுகின்ற மகிமை உண்டாவதாக வெளிவரமாட்டார்கள் மழை பெய்கிறது என்றால் ஆலயத்தை மறந்தே விடுவார்கள் அப்படிப்பட்ட கூட்டங்களை அவர்க்கின்றோம் அதனால் தேவராய்கிருச்சவருடைய அங்கிகளோ இந்த பிற காலமாக நம்முடைய ஆராதனை தேவையை ஐச்சியம் என்ற அந்த நிலையில் பிள்ளைகளுடைய ஆதல் பிரிவாக இருக்கிறதற்காக கோப்பிரோம் ஆனால் இதுவும் போதாது என்று ஆவியை நான் உணர்கின்றேன் கடந்த முழுவதுமன்றி அவையானவர் வல்லவையால் கிரீர் செய்தார் இன்னும் தேவ நாய்க்கு அதாவது அபரிதமான வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று இருப்பதை உணர முடிந்தது ஆனால் மக்களோ இல்லை என்று தெரிந்தது எப்படியும் கர்த்தர் சீக்கிரமாக நம்முடைய அபரிதமான வல்லமையை வெளிப்படுத்த போகிறபடியால் ஆண்டு நான் தேவத்திற்கு மகிழ்ச்சி இவர்களை கண்டு அப்புறம் போது ஒரு வேலை வாக்கியம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் சாமியோரை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம் மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கிறது இல்லை மனிதன் முகத்தை பார்க்கலாம் பரிசுத்தாமத்திற்கு மயிமே உண்டாவதாக சமரசன் கத்துரை வார்த்தைக்கு கீழ்படியாமல் போறபடியினால் ஆண்டவராகிய தேவன் சாமியில் பெருக்கம் எடுத்து சொன்னார் ஈசாயின் ஒருவனை இஸ்லாமிய ஜனங்கள் மேல் ராஜாவாக நியமிக்க என்று தேவன் சொன்னார் இந்த யூசாய்க்கு எட்டு குமாரர்கள் உண்டு ராமத்திற்கு மயமாவதாக இவருக்கு எந்த மகனே ராஜாக்க வேண்டும் என்று கற்பர் சொல்லவில்லை அவர் மகனில் ஒருவனே ராஜாவாக ஆக்க என்று கத்தன் சொல்லியிருக்கார் ராஜாவாக வேண்டும் கல்வி அறிவு பர்சனாலிட்டி அதாவது அவருக்குரிய அந்த ராஜஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பொசிசன் அதாவது அந்த சரீர வளர்ச்சி இதெல்லாம் தேவை அல்லவா அதன் மேல இவர் அங்கு சென்ற போது மூத்த பார்த்தபோது அவர் நன்றாக அந்த ஜனங்களை ஆகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நிலையினுடைய சரீர வளர்ச்சி அவருடைய எல்லாமே இருக்கிறது பார்த்த உடனே இவன் தானா இருக்கும் என்று அபிஷேகிக்க வேண்டும் என்று விரும்பிய போது கருத்து சொன்னார் இவன் அல்ல இவனின் சரீர வளர்ச்சியையும் இவனுடைய முகத் தோற்றத்தையும் தகுதியையும் பார்க்க வேண்டாம் நீ முகத்தகையும் வெளி பார்க்கிறாய் நானும் மையனுடைய உள்ளத்தை பார்க்கின்றேன் இவன் அல்ல இவன் என்று ஏழு பேரை கொண்டு வந்த போதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக கொஞ்சம் என்ன சொன்னது என்று கேட்ட போது இன்னொருவர் காட்டுல ஆடுத்துக் கொண்டிருக்கிறார் கடற்கட்டி மகன் அவர் ஆடு இயக்கிறார் அவரை தான் கர்த்தர் விரும்புகிறார் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்ற போது தாவீது ராஜாவை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் ஒரு சிறிய பையனாக அவர் கர்த்தர் சொன்னார் இவன் தான் இவனுடைய நான் பார்க்கின்றேன் ஈசாயின் மகனாகிய தாவிதை என் இருக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கத்தர் சொன்ன பிரகாரம் அவரை ராஜாவாக முடி சூட்டி அனைத்து அதிகாரியாக ஆக்கினார் அறிவிக்கவரையும் கத்தர் காணுகின்றார் எங்கே காணுகிறார் என்றால் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கின்றார் நாம் எவ்வளவு நம்மாக நடக்கின்றோம் இங்கே நம்முடைய ஆலயத்தில் சொல்லுகிற சாட்சி அல்ல என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகின்றேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது தேவன் பார்க்கிற ஒரு இடம் நம்மை ஆசிர்வதிக்க நம்மை உயர்த்த தேவன் விரும்புகிறார் நான் கடந்த வாரத்துல போன் பண்ண போன பேசும்போது கேட்டார்கள் கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டார்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டார்கள் சொல்லுவதற்குரிய ஆயத்தமாகவும் இல்லை நான் சொல்லுவதும் மகிமை உண்டாவதாக அப்படி சொல்ல போது அவர்கள் நான் சொல்வதாவது அதாவது சமைக்கு ஒளிப்படுத்திருக்கிற தேவன் ஒளிப்படுத்திருக்கிற சத்தியத்தை கடைபிடிப்பது நிலைநாட்டுவதே மேலானது கத்தரெல்லாம் உயர்த்துவார் என்று சொல்லி அவர்கள் வைத்தார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினால் அருமையானவர்களே ஆண்டவர் கூடி வருகிற துணிச்சபையாக கூடி வருகிற நம்ம ஒவ்வொருவருடைய இடத்தை அவர் பார்க்கிறார் எங்கேயோ இருதயத்தை பார்க்கின்றார் தேவனுக்கு மகிமை தேவனு ஊழிய காரனுக்கு கொஞ்சமாக தெரிகின்றது ஆண்டவர் ஆண்டவராகிய தேவன் முழுமையாக அவைகளை அறிகிறபடினால் அப்படி நாம் செய்வோம் அருகே ஜவும வருகின்றார்கள் ஆனால் கர்த்தர் அவருடைய உள்ளத்தை பார்த்து இப்படி அவர் சொல்லுகிறார் அப்போ சொல்ல எட்டாம் ஒரு சம்பவம் இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு மனிதன் எனக்கு பரிசுத்தாக வேண்டும் என்று கேட்க வருகின்றான் அவருக்கு அப்போ சொல்ல நிமிதமாக பகல் சொன்னார் இருபத்தி ஓராவதி உங்களுடைய வாய் கேட்கின்றது எனக்கும் உங்களை போன்ற வரம் நீங்கள் இந்த-" அபிஷோகம் எனக்கு வேண்டும் என்று ஒரு மயனன் வந்து அப்போ சொல்றதுல கேட்கிறான் அப்பொழுது என்ன சொல்கிறார் பாருங்க இரவு கற்பருக்கு முன்பாக வாசங்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆசைதான் என்ன ஆசை அதாவது நாமும் ஆகக்கூடிய வரங்களை பற்றி அல்லது தேவன் என்னை பற்றி பெரியவர்களாக ஆக வேண்டும் அவர்களைப் போல இவர்களைப் போல அவர்களைப் போல ஆக வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கின்றது ஆனால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்றால் உருடைய இருதயம் அதற்கு ஆயுத்தமா இல்லை உங்களுடைய இருதயத்தை தேவன் செம்மையாக காணாதபடியினால் நீ கேட்கிற இந்த காரியத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டதாக நாம் காணுகின்றோம் அது அப்படினால் நாம் எதிர்பார்க்கிற ஆசைப்படுகிற விரும்புகிற அந்த நிலை அடைவதற்கு நம்முடைய இருதயம் கத்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கட்டும் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்போதும் விரும்புகின்றார் அந்த பிரகாரம் செய்து நாம் தேவனுக்குள்ளாய் பிரகாசிப்போம் கர்த்தர் நமது மத்தியில இருக்கின்றார் தேவன் பார்க்கிற பிரகாரம் நாம் நடப்போம் நாயு சோருக்குள்ளே வீட்டுக்குள்ளே நாம் தரித்திருந்தாலும் நம்முடைய இருவத்தில் என்ன இருக்கிறது என்பதை கத்தர் அறிகின்றார் எல்லாவற்றையுமே தேவன் பார்க்கின்றார் அறுபடி நாலு இருக்க முன்பாக செம்மையாக இருக்கட்டும் நான் தேவனுக்காக பிரகாசிக்க போகின்றோம் நடக்கின்ற இந்த நேரத்தில் அப்பத்தை ஏந்தி ஆசிர்வதிக்கின்ற அந்த நேரத்தில் நான் கண்ட ஒரு வெளிப்படுத்தல் ஒரு பெரிய ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய அந்த பக்கத்தில் ரொம்ப கண்ணுக்கட்டாவது அந்த நேரத்தில் ஒரு ஆழ்துறையுடன் அதற்குள்ள ஒருவர் நின்று அந்த காலத்துல பிரதான ஆச்சாரியர்கள் இருப்பார்கள் எல்லாம் அப்படி போல ஒருவர் நின்று அந்த தட்டை கையில் ஏந்தி அப்படியே மேல் சோராக கர்த்தியாக ஏந்தி கொண்டே இருக்கிறதாக எனக்கு தெரிந்தது வேகத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் நம்முடைய திருச்சபையிலே எல்லாமே இருக்கிறது என்பதை நான் அதன் மூலமாக அறிந்து கொண்டேன் அதற்காக தேவருக்கு ஸ்மோத்திரம் அன்றைய கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதாவது தலோகத்தில் செய்யும் போது செய்யப்படுவதற்கு சொன்னார் திருமறையிலே அவர்கள் எழுதி தந்திருக்கிறார் அந்த பிரகாரமாக எல்லாமே இருக்கிறப்படி கடைசியாக காணிக்க பாட பாடுகின்ற நேரத்தில் நம்முடைய ஆட்டோமேட்டிக்காக உருகிறார்கள் ஏதோ ஒரு காத்து வந்து உள்ளே பாய்ந்து அவர்களை சிலரை தனியாக பிரிக்கிறதாக தெரிகின்றது அவர்களுக்கெல்லாம் இந்த ராணுவ உடை கொடுப்பு அவர்களை தனியாக ஒரு அணியாக வகுத்திருக்கிறது போலம் இன்னும் அந்த சிலர் வர வேண்டும் என்பதற்காக நிற்கிறது நான் உணர்கின்றேன் கடைசி காலத்தில் தேவையான திருப்பணியை நிறைவேற்றி முடிக்க உலகத்தில் உள்ள தீமைகளை மாற்ற கருத்தர் அதற்கானவர்களை பரிசுத்தாவியானவர் கூட்ட சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அந்த வெளிப்படுத்தல் மூலமாக நான் கண்டேன் நம்ம எல்லோருமே அதற்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிற அப்படின்னா தேவன் அவருடைய சகல கருமைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் தேவரை சோதனைத்துக் கொண்டு ஏற்று சொன்னார்